தானஹம்ிஷத்தூரா கஷிம் யஜசிரமு ஆசுரீவோனி ஆசுரிம் யோனிமா பன்ன மூடா ஜன்மனி ஜன்மணி மாம பிராப்தைவ கௌந்தேய தத்தோயந்தியதமா இப்படி இப்படிப்பட்டவர்களை நான் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கீழான உடம்புகளை கொடுக்கிறேன் இந்த மனித உடம்பினுடைய சிறந்த பயனை அவர்கள் பயன்படுத்தாத காரணத்தினால் அவர்களுக்கு சிறந்த உடல்கள் இனி கிடைக்காது அவர்கள் துன்பப்படும் உடல்களையே அவர்கள் அடையும்படி செய்ய வேண்டிய தௌர்பாகியம் நான் என்ன பண்ணுறது பகவான் வந்து கர்மபல தாத்தா என்ன பகவான் என்னமோ அவரோட ஆசைக்காக பண்ணுறாருன்னு அர்த்தம் என்ன பண்ணுறது நான் இப்படி ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் வில் பவர்லாம் கொடுத்துருக்கேன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாது அப்படிலாம் வாய்ப்பு கொடுத்துருங்க ஆனால் அந்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணுறான் தப்பாக பயன்படுத்துகிறான் பணத்தை கொடுத்தா பணத்தை தவறாக உபயோகப்படுத்துகிறான் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தா அந்த வாய்ப்புகளெல்லாம் தவறாக உபயோகப்படுத்துகிறான் சரின்னு எம்எல்ஏ போஸ்ட்டு எம்பி போஸ்ட்டு கொடுத்தா அதை மிஸ்யூஸ் பண்ணுறான் அவனை என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அவர்களுக்கு நல்ல மனித உடம்பே கொடுக்க மாட்டேன் மறுபடியும் இந்த புத்தி உள்ள உடம்பை கொடுக்கவே மாட்டேன் கீழான உடம்பை கொடுத்து கொடுத்து அவர்களுக்கு இது பண்ணுவேன் அவன் பாவம் மனுஷ ஜென்மாவே எடுக்க முடியாமல் போயிடும் பல கோடி ஜென்மாக எடுத்து தான் அவன் மனுஷனாக பிறக்க முடியும் ஆகையினால் இது எதுக்காக சொல்கிற நான் திட்டத்துக்காக இல்லை நாம் மனித பிறவியின் மேன்மையை உணர்ந்து எளிய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை ஆக நம்ம நேரமெல்லாம் நல்ல தர்மத்திலேயே எண்ணங்களும் சொற்களும் அது போகணும் அதுக்கான பத்ரங்கருணேபி ஸ்னியாம தேவாக பத்ரம் பசேமார் யஜத்ராஹா அப்படி சொல்லி பத்ரம் எல்லா பக்கமும் நல்லதையே நினைக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு சொல்ல வேண்டியிருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தெய்வ சம்பத் அசுர சம்பத்தை விபாகம் பண்ணி தெய்வ சம்பத்தை இருபத்தி ஆறு குணங்களாக பிரித்து உபதேசம் பண்ணி அசுர குணங்களை விஸ்தாரமாக உபதேசம் பண்ணியிருக்கிறார் தெய்வீ சம்பத் விமோக்ஷாய ஆசுரி நிபந்தாய மதா ஆக தெய்வ சம்பத்தெல்லாம் மோக்ஷத்துக்கு சாதனமாக அமையும் ஆசுரி சம்பத்தெல்லாம் பந்தத்துக்கு தான் காரணமாக அமையும் இந்த படைப்பிலேயே இந்த ரெண்டும் இருக்கத்தான் இருக்குது ஆனால் நாம் இந்த அசுரகுணத்தை ஜெயிக்கணும் அசுர குணத்துலேயும் மோசமாக இருக்கிறது ராட்சச குணம் ஆக இந்த இராட்சச குணங்களையும் அசுரகுணங்களையும் நாம் தெய்வீ சம்பத்தினால் ஜெயிக்கணும் என்கிறதான் தாத்யம் இதெல்லாம் துவைத்த துவைத்த விவகாரத்தோடு எடுத்துக்கணும் தர்மசாஸ்திரம் துவைத்தம் அப்படி அந்த அர்த்தத்தில் தான் இங்கெல்லாம் எடுத்து புரிஞ்சுன்னு போகணும் அத்வைதத்தை இங்கே வந்து சப்ளை பண்ணி பார்க்கப்படாது ஆமாம் எங்கே இதை சொல்லுவோமோ அங்கே சொல்லுவோம் சிந்திப்போம் நான் பிறகு நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஆக இந்த மனித உடம்பை சரியாக நல்லதுக்கு பயன்படுத்தலேன்னு சொன்னால் நிச்சயம் இந்த மனித உடம்பு சுலபமாக கிடைக்கவே கிடைக்காதுங்கிறார் மனுஷ சரீரத்தை கிடைக்க ஈஸ்வரனை அடையிறதுக்கு கடவுளை உணர்வதற்கு முக்தி அடைவதற்கு சாதனமாக இருக்கிற இந்த மனுஷ சரீரத்தை தவறாக உயர் பயன்படுத்துகிற ஜீவனுக்கு இயற்கையின் நியதியாக இருக்கிற பகவான் அது ரொம்ப முக்கியம் பகவானுக்கு ஒன்றும் பட்சபாதம் கிடையாது இவனை எல்லாம் தூக்கி இப்படி பண்ணணும் அவனை தூக்கி எப்படி பண்ணணும்னு இல்லை நமக்கு வந்து ஃப்ரீவில் கொடுத்துருக்கார் சாய்ஸ் கொடுத்துருக்கார் அந்த சாய்ஸை சரியாக யூஸ் பண்ணலைன்னா அந்த நேச்சரே இயற்கையே அந்த இயற்கையை ஆளுகிறத்துக்கு ஒருத்தர் இருக்கார் ஜட்ஜு மாதிரி சட்டப்படி சாஸ்திரப்படி பார்த்தோமான பகவான் வந்து ஜட்ஜு மாதிரி தப்பு பண்ணினா தண்டனை கொடுப்பார் நல்லது பண்ணினால் இது பண்ணுவார் அவரோட பட்சபாதத்தில் இவன்லாம் நம்மள்ட்ட ரொம்ப இதாக இருக்கான் அதனால் இவனுக்கு பண்ணுவோம் அப்படின்னலாம் அவருக்கு பட்சபாதமோ இதெல்லாம் கிடையாது கடவுளுக்கு கருணைன்னா மரக்கருணைன்னு ஒன்று சொல்கிறோம் தவறு செய்கிறவனையெல்லாம் திருத்தி அவனை கொண்டு வரணும் ஏற்கனவே அவதாரத்தை பற்றி சொல்கிற போது நாலாவது அத்தியாயத்தில் சொன்னார் சாதுனாம் பரித்ராணாய துஷ்கிருதாம் விநாசாய தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்ஸ்தாபனார்த்தாய யுகேயுகே சம்பவாமி ஆகினால பகவானுடைய பொறுப்பு இயற்கையின் நியத்தியை ஆளுகின்றவனுடைய பொறுப்பு இயற்கையின் நீத்தியை ஆளுகின்ற இறைவன் இயற்கையின் நீத்திங்கிறது ஜடம் அந்த ஜடத்தை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணுமே சர்மசாஸ்திரங்களில் சொல்கிறது இப்போ வந்து ஒரு மாடு மாட்டு வண்டியை பூட்டுறதுங்கிறது ஒன்று இது ஒரு நியாயம் வண்டிங்கிறது ஜடம் மாடுங்கிறது அதுவாக போய் வண்டியில் பூட்டிக்காது மா வண்டியாக போய் மாட்டு மேலே ஏறிக்காது மாட்டையும் வண்டியும் பூட்டுறதுக்கு ஒருத்தன் வானம் அது மாதிரி இந்த வண்டி மாதிரி கர்மா இந்த மாடு மாதிரி ஜீவன் இந்த கர்மாவையும் ஜீவனையும் சேர்த்து வச்சு பண்ணுற வேலையை செய்கிறவர் ஈஸ்வரன் அதில் அவருக்கு பட்சபாதம் கிடையாது பகவானே கருணை காட்டு கருணை காட்டுன்னு அது காட்டுவார் ஏன்னா கருணை காட்டுன்னு நீ கேட்கறதுனால ஆனாலும் அவர் வந்து உன்னை கஷ்டப்படுத்தி தான் கொடுப்பார் துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்குவார் உடனே எல்லாம் பண்ணிட முடியாது அதுக்கு தான் மரக்கருணைன்னு பேர் அறக்கருணை மரக்கருணைன்னு பேர் தர்மம் நல்ல ஒழுக்கமாக இருந்தால் அதுக்குள்ள மதிப்பு ஒழுக்கம் இல்லைன்னா அதுக்குள்ள தண்டனை அது இல்லைன்னா அப்புறம் என்ன சிஸ்டம் தப்பு பண்ணினவனுக்கு தண்டனையே கிடையாது அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் தப்பு பண்ணுறதுல தானே மனசு போகும் ஆனால் யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம் தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் வேணாலும் தப்பிக்க விட்டு அவன் கண்ணோட்டம் கொண்டு தாட்சிணியம் பார்த்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிவிடலாம் ஆனால் அது அரசனுக்கு பார்ப்போம்னு சொல்லியிருக்கு தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கலேன்னா ராஜாவுக்கு மகாபாபம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு தவறு செய்பவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கவில்லை என்றால் அது அவன் பையனாக இருந்தானும் சரி தர்மத்துக்கு புறம்பாக நடந்துட்டால் ராஜா தம் பையன்னு சொல்லி அவன் தப்பிக்க வச்சான்னா அந்த பையனுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி மாபெரும் நரக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் ராஜா அதுக்கு பயப்படணும் ஐயோ நான் வந்து அதர்மத்துக்கு துணை போனால் இந்த எனக்கு வந்து அடுத்த சரீரத்தில் நான் கஷ்டப்படணுமே அந்த ராஜாவுக்கு பயம் வரணும் அதனால்தான் கையில் தண்டம் வச்சுருக்கான் ராஜா செங்கோலுங்கிறோம் அவனுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா அது கொடுங்கோலாக மாறிடும் பயம் இருக்கணும் அந்த கையில் அந்த குச்சி எடுத்தாலே தனக்கு பயம் வரணும் அந்த கையில் தண்டத்தை ஏந்திர போதே இது தர்ம தண்டம் அப்படிங்கிற அந்த பயம் வர அந்த தண்டத்தை வச்சு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பட்டாபிஷேயத்துக்காக பூஜை பண்ணி அது ஒரு மந்திரம் சொல்லி தான் கையில் கொடுப்பாங்க ராஜா கிட்டே ஒரு சன்னியாசிக்கும் தண்டம் கொடுக்குற போது அந்த மந்திரத்தை சொல்லித்தானே கொடுக்குறாங்க அந்த தண்டம் தான் அவனுக்கு ஃப்ரெண்டான் சகா மே கோபாய அப்படின்னு சொல்லி தான் இந்த தண்டம் வச்சுன்னு இருக்கான் இந்த இது தான் என்னை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுங்கிறான் கல்யாணத்தில் மனைவியை சொல்கிறான் அவன் வந்து மனைவி அவ பத்னி தான் வந்து சகா இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இங்கே கடைசியாக என்ன சொன்னார்னா நல்லவங்களையும் எதாவது நச்சி குத்திகிட்டே இருப்போம் நீ எல்லாம் நல்லவெல்லாம் இருந்து உலக பெரிய போற்ற அடைய போறீங்களாக்கும் உருப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி நே இன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருக்கார் நான் சொன்னது சொன்னது தான் அப்படி தான் சொல்லுவேன் மனம் புண்படும்னா கேஸ் போடு பார்க்குறேன் எனக்கும் தெரியுங்கிறார் இன்னும் குத்துறதுன்னு அர்த்தம் இன்னும் பேசுவேன் தைரியம் இருந்தால் போடுங்க பார்ப்போம் கேஸு அப்படிங்கிறார் ஆஹா தான் தான் அதாவது துஷ தகான்னா இந்த தர்ம மார்க்கத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் வெறுக்கிறது எல்லாம் காலங்காலமாக இருக்குது விஸ்வாமித்திரருக்கே இந்த ப்ராப்ளம் தானே இல்லாட்டி விஸ்வாமித்திரர் க்ஷத்திரியம் தான் இருந்தவர் தானே அவருக்கு நினச்சா அவங்களெல்லாம் து இது இந்த இவன் எல்லாம் அது மாதிரி என்னது மாரிச்சன் இவங்களையெல்லாம் சுபாகு இவங்களெல்லாம் இது பண்ண முடியாதா என்ன ஆனால் நம்ம தப்போ பலத்தையெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லித்தானே ராமச்சந்திரமூர்த்தியை கூப்பிட்றாரு அங்கே போய் ஆகத்தில் போய் உட்காந்து மாம்சத்தை கொட்டுறது இரத்தத்தை கொண்டு கொட்டுறது ஹோமகுண்டத்துக்குள்ள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது எல்லாம் காலங்காலமாக இருக்குது இன்றைக்கி பூணல் இருக்கிறது சாதாரணம் சின்னது இதை விட பிரிச்சு பிரிச்சாலலாம் பண்ணியிருக்கான் ஹோமம் பண்ணுறவனே இப்படி க கொடுமையை பிடிச்சுன்னு கழுத்தில் வெட்டினா தாங்க முடியல இவன் சொசைட்டியை கெடுக்கிறாங்கிறான் இந்த புரோஹிதர்களும் கோவில்களும் இது மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இவங்கள் சமூகத்தின் மேன்மைக்கு விரோதிகள் அப்படிங்குறான் த்விஷதா குருரான் ரொம்ப கொடுமையாக நடந்து கொள்ளுகிறவர்கள் அவங்களுக்கெல்லாம் இமோஷன் ஜாஸ்தி வெட்டு குத்து கொலை கட்பட் ஜெயி வேதத்துலேயே இருக்குது இப்படிலாம் சொல்லுவான் நான் ஹந்தி கட்டு இச்சூராணி வேதமந்திரம் அது கடுமையான சொற்கள் சிந்தி வெட்டு பிந்தி பொழந்து போடு இட்டி வாச்சகா குரூராணி இது குரூரமான சொற்கள் கட்பட் ஜெயி கட்டுங்கிறது இதுலேருந்து வந்து வெட்டுன்னு அர்த்தம் கட் பட் இதெல்லாம் வந்து ஆபிசார மந்திரங்கள் சில விதமான மந்திரங்கள் இது இது எஜுவேதத்தில் இருக்குது சிந்தி பந்தி பிந்தி ஹந்தி கட்டு இத்தி வாச்சக் க்ரூராணி என்றைக்குமே நம்ம கோயிலுக்கு போகிறவங்க சாமி கும்பிடுறவங்க இதெல்லாம் எதுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துட்டுருக்கு அது ஆர்கனைஸ்டாக ஒரு கழகமாக இருக்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாத்திருந்தோம் உலகத்திலையே தங்கேயாவது இருக்காது தெரியல எத்திஸ்ட் கம்யூனிட்டின்னு தனியாக இருக்கோ என்னவோ அதுக்குன்னு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கோ என்னவோ தெரியாது அவங்களாம் வெரி ஃப்யூ பீப்புள் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா இவங்களால் தாங்க முடியாது இவங்களெல்லாம் சொல்லி இவங்களாம் வந்து சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஏதோ நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு மத நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு மக்களுடைய வாழ்க்கைக்கு இவர்கள் இடையூறு செய்கிறார்கள் மதத்தின் பெயரால் நல்ல பண்புகளை வளர்க்கிறார்கள்னு அவங்க நினைக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து மெட்டீரியலிசத்துக்கு இவங்கள்லாம் எகெயின்ஸ்ட்டுன்னு நினைக்கிறான் ஆன்மீக வா வாழ்க்கையில் இருக்கிறவங்கள்லாம் பொருளியல் வாழ்க்கைக்கு எதிரிகள்னு நினைக்கிறாங்க ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொருள் வேணுமே பொருள் இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையில் என்னத்தை பண்ணுறோம் பொருள் வேணும் அர்த்தகா தர்மாய காமகா குடும் மனைவி எதுக்குன்னா புண்ணியம் பண்ணுறதுக்கு குழந்தைகள் எதுக்குன்னா புண்ணியத்தை வளர்க்குறதுக்கு அது புரியவே புரியாது குடும்பம் எதுக்கு அம்மா அப்பா எதுக்கு தாத்தா பாட்டி எதுக்கு சொந்தக்காரங்களெலாம் எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் புண்ணியத்தை வளர்க்குறதுக்காகத்தான் இதெல்லாம் புண்ணியத்தை வளர்க்கலைன்னா இந்த குடும்ப அமைப்புகள் தேவையில்லை அதனால்தான் இப்போ அப்படி இருக்குது சதுரி கிடக்கு எல்லாம் இல்லாட்டி பெரிய விட்டுருவாங்களா யார் வேணாலும் உலகம் முழுக்க எங்கே வேணாலும் போய் இருப்பாங்களா அடுத்த கிராமத்துக்கு போக விட மாட்டான் முந்தியெல்லாம் ஒரு கிராமத்துக்கு போனால் அடுத்து அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே திரும்பிவிடும் பக்கத்தில் போனால் அப்படியே போய் போய் இப்போ குளோபல் வில்லேஜுன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுத்து அது அப்படி எப்படி இருந்தாலும் சரி இதெல்லாம் கூட பரவாயில்லை தான் குரூர் த்விஷதா குரூரான் சம்சாரேஷு சம்சாரேஷுன்னா இந்த உலக வாழ்க்கையில்னு அர்த்தம் நர அதமானு சிந்திக்க கொஞ்சம் சிந்திப்பா உட்கார்ணும் பகுத்தறிவு பகுத்தறிவு சரி பகுத்தறிவு படியே சிந்திப்போம் பகுத்தறிவு என்றால் என்ன எதை பகுத்தறிய வேண்டும் எதற்காக பகுத்தறிய வேண்டும் என்று பகுத்தறிவோம் அப்படின்னா வா உட்கார்லாம் எனக்கும் பகுத்தறிவு இருக்குது உனக்கும் பகுத்தறிவு இருக்குது இந்த பகுத்தறிவு என்பதனுடைய இலக்கணம் என்ன பகுத்தறிவு ஏன் நமக்கு அமைந்திருக்கிறது இந்த பகுத்தறிவை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எந்த நோக்கத்துக்காக இந்த பகுத்தறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் பகுத்தறிவை செயலாக்குவது எப்படி பேசுவோமே ஆஹா நிற அதான்னு ஒ பேசவே மாட்டான் பேச விடவும் மாட்டான் ரொம்ப பேசினா ஓன்னு கத்துவான் நம்ம சரி வாப்பா பா பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சோங்களேன் அவனுக்கு நம்ம வந்து பேசுகிறது வந்து ஜென்வினாக இருந்து எல்லோரும் ஆதரவு கொடுக்குறான்னு சொன்னால் கூ அவளை கூண்டு வர வந்திருப்பான் எல்லோரும் வச்சு வந்து ஓன்னு கற்றுவான் கற்றுனா பேச முடியாது இதெல்லாம் நிறைய உண்டு அது எல்லா இதுலையும் இருக்குது நிறைய இடங்கள்ல இருக்குது நான் அதெல்லாம் சொன்னால் அது ரொம்ப நிறைய இங்கே ஒன்று சொன்னால் ஒம்பதாயிரம் நிறைய விஷயம் யாத்தது நராதமான மக்களில் மிகவும் கீழானவர்கள் இவங்களுக்கு தாங்களும் வாழ தெரியாது வாழ்கிறவனை கண்டும் பொறாமை மதிப்பு மரியாதை இதெல்லாம் சமூகத்தில் இவங்களுக்கு மாத்திரம் கிடைக்கிறது நமக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லையே அப்படிங்கிற பொறாமை நல்லவர்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக நராதமான அப்போ ஏற்பட்டவர்களை நான் என்ன பண்ணுறேன்னா அசுபான் அசுபான் எல்லாம் திஷதா திஷதா புருஷான்னு அர்த்தம் திஷத்தா அசுரகுணசம்பான் அப்படின்னு அர்த்தம் திஷதா க்ரூரான் நராதமான் அசுபான் அசுபான்னா என்ன கெடுதலையே பண்ணிட்டுருப்போம் அசுபான் ஆசுரீஷு நிச்சயமா இவனுக்கு ஹிம்ச பண்ற சுபாவம் இருக்கிறதுனால புலியா பொற தேற தேழு உடம்புக்குள்ள போ பு புலி உடம்பு என்ன இவனுக்கு ஹிம்சை பண்ணி ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையோ எல்லாரையும் ஹிம்சை பண்ணு புலிக்குள்ள உட்கார்ந்து புலி உடம்புக்குள்ள உட்கார்ந்து மான சாப்பிடு ஆட்ட சாப்பிடு வியாக்ர சர்ப்பாதிஷு அப்படிதான் சொல்றாங்க வியாக்ர சிம்ஹாதி யோனிஷு அஜஸ்ரம் சரி அந்த சரீரத்தில் இருந்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சு திரும்ப என்னென்னா போடு பழப்படி இந்த பாம்பில் போடு நீ பண்ணியிருக்கிற பாபத்துக்கு இந்த சரீரம்தான் இது வந்து என்னென்னா ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நீ சரியாக இல்லைன்னா உருப்பிட மாட்டேடா கெட்டு போயிடுவேடா அதனால தாய் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்படியா கடுமையாக கடவுள் கடவுள் பேச்சுவார் அப்படி நம்ம பண்ணுற அக்கிரமத்துக்கு அக்கிரமம் நிறைய பண்ணுவோம் நாம் ஆனால் கடவுள் நம்மட்டும் மென்மையாக நடந்துக்கணும் எவ்வளோ செல்ஃபிஷ்னஸ் பாருங்கோ நம்ம பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிவிட்டு கடவுள் எங்கிட்ட கருணையே காட்ட மாட்டேங்கிறார் நான் தப்புன்னு உணர்ந்தப்புறமும் காட்ட மாட்டேங்கிறேன் நீ தப்புன்னு உணராமல் எவ்வளோ தரம் எடுத்து சொன்ன போதும் கேட்கலையேப்பா இன்றைக்கி உனக்கு உடம்பில் சக்தி குறைஞ்சி போயிடுத்து கடவுளே காப்பாற்றுங்கிறேன் இது உடல் முதல்ல உனக்கு தெரியும் உனக்கு தான் பகுத்தறிவு இருந்தது உடம்பில் சக்தி குறைகிற போது எப்படி ஆகும்னு தெரியாதான் என்ன எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் அதனால் இவனுக்கு வந்து மாற்றி இவனால் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது எப்படி நாம் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை தப்பாக வாழ்ந்துட்டோ அதில் திரும்பவும் சரிப்படுத்துறதுக்கு ஃபிசிக்கலாகவே எடுத்துக்கலாம் எக்ஸசைஸே பண்ணாதவன் திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணால் பண்ணுவோம் பண்ண முடியுமா தொடர்ந்து அது பிகினிங் குழந்தையிலிருந்தே பழக்கின்னு வந்தால் பரவாயில்ல திடீர்னு நீங்கள்லாம் போய் கண்டதெல்லாம் சாப்பிட்டு விட்டு ஆடலாம் விதானத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுட்டு ஹேபிட்டை மாற்றிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும் உடனே பண்ண மாட்டோம் ஆரம்பித்து ஆரம்பித்து பாதி பாதி போகிறது எல்லாருக்கும் சொல்கிறேன் அது மாதிரி தான் இந்த ஃபீல்டுலேயும் சரி நான் திருந்தி நல்லவனாக வாழணும்னு நினச்சா கூட எனக்கு மனது அதில் போகாது மனதுன்னு அறிவு இருந்தால் கூட அதில் மாற்றிக்கிறது அவ்வளோ கடினமாகிடும் அதனால் அது எதுக்கு கஷ்டம் அப்புறம் வந்து மாறுவானே ஆரம்பத்திலையே பிடிக்காட்டாலும் பரவாயில்லை நல்லவனாக இருந்து பழகே அது சுற்றி இருக்கிற சமூகம் அப்படி இருக்கணும் எல்லாருமே அக்கரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது பியர் ப்ரெஷராக மாறி விடுறது ஆகா போடுறேன்னா சரி போடுங்க பரவாயில்ல புளியில் இருக்க புளியாக புறக்கட்டும் சிங்கமாக வேண்டாம் சொல்லலை அப்புறம் கொஞ்சமாக திரும்ப கிடைக்குமா கிடைக்காது அந்த சான்ஸு மறுபடியும் ஹியூமன் பர்த்துன்னா நெவர் கொடுக்க மாட்ட நீ இவ்வளவு தவறாக பயன்படுத்தியிருக்க அதுக்கு நான் என்ன பண்ணுறது அதுக்கு இவ்வளவு நாள் இருக்கணும் இருக்கு நீ இந்த தப்பு பண்ணினா நீ இவ்வளவு நாள் அதுக்கு கஷ்டப்படணுன்னு இருக்குப்பா நீத்தியில் அதுக்கப்புறம்தான் நீ இத்தனை வருஷம் சனி தசைனா அந்த சனி தசை பத் வருஷம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அதை எதா காம்ப்ரமைஸ் பண்ணலான்னா நீ இன்னும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் டைலூட் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ எத்தனையோ நீ வ வார வாரம் திருநெல்வேருக்கு போனாலும் நடக்காது நடக்காது இது பண்ண முடியாது அது சொல்கிறாரு பாருங்க